அவர்களில் எவரிடமும் மேலாட் வேட்டி அல்லது போர்வை ஏதேனும் ஒன்றுதான் இருக்கும் தங்கள் பிடரிகளில் கட்டிக் கொள்வார்கள் அவைகளில் சில அவர்களின் சிலரின் பாதி கரண்டை கால்கள் வரை இருக்கும் அவைகளில் சில அவர்களின் கணுக்கால்கள் வரை இருக்கும் அது விலகி தன் மறைவு பகுதி வெளிப்படுவதை வெறுத்து தன் கையால் அதை சேர்த்து பிடித்துக் கொள்வார்கள் புகாரி நான்கு நான்கு இரண்டு